الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நேருகள் மக்களே என்று இந்த நேரத்தை பிரயோசனப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாட்டு மக்களுக்கு சில வழிகாட்டல்கள் செய்வதற்காக இந்த இடத்திலே ஒளிவாங்க முன்னால் வந்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்திலே அகில இலங்கை ஜெம்யத்துலமாகவும் வகுப்பு சபை அதேபோன்று முஸ்லீம் கலாச்சார பிரிவு இவைகள் ஒன்றுசேந்து எடுத்த முடிவை நிர்வாகிகள் ஊர் மக்கள் ஏற்று ஐங்கால தொல்கையையும் அதேபோன்று ஜும்மா தினத்தில் ஒன்று கூடுவதையும் ஏனைய ஒன்றுகூடுகளையும் தவிர்த்து அரசாங்கத்துடைய பாதுகாப்புத்துறையுடைய சுகாதார அமைச்சுடைய வேண்டுதல்களை மதித்து பள்ளிவாசல்களை மூடிவிட்டு அமல்கள் செய்ய முடியாமல் போய்விட்டதே எத்தனையோ வருடங்கள் பேணித்துள்ளதை இம்மான் ஜமாத் இல்லாமல் போய்விட்டதே என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஜும்மா தொழுகை விடுபடவில்லையே இந்த ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் அனைவருக்கும் நாம் இந்த கட்டத்திலே நந்தி பாராட்டிக் கொள்கிறோம் எம்முடைய பணிப்புரையை எம்முடைய வேண்டுதலை ஏற்று நீங்கள் செயல்பட்டதற்காக ஜஜாக்கு முல்லாக நிச்சயமாக ரசூர்லாஹி சல்லுல்லாஹு அலையம் சொன்னார்கள் அமல்களில் ஈடுபடுவார்களோ அவர்கள் நோய் வைப்பால் அது பிரயாணத்தில் இருந்தால் இப்படியான காரணங்களுக்காக வேண்டி இமாஞ்சமாக்குகள் அல்லது ஜிம்மாக்கள் தவறிவிட்டாலும் அவர்களுக்கு ஆரோக்கியமாக காலத்தில் அமல் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உங்களுடைய பட்டோலையில் பதிவு செய்யப்படும் என்பதைத்தான் சல்லல்லாஹூ அலிவசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக நீங்கள் ஜும்மா தொழுகைக்கு வராவிட்டாலும் வீடுகளிலே லொஹரை தொழுது முன்பின் சுண்ணத்துக்கள் தொழுகையை தொழுது கொண்டாலும் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த நன்மை பதியப்படும் என்பதில் எந்த சந்தேகமில்லை வல்ல அல்லா உங்களுக்கு மேலான கூடியை தண்டருவானாக இந்த கட்டத்திலே நாம் நாட்டுடைய ஜனாதிபதி பிரதமர் அதேபோன்று சுகாதார அமைச்சு இப்படிய பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு வீரர்கள் முப்படைகளுக்கும் நாம் இந்த நேரத்திலே அகில இலங்கை ஜெம்மியத்துலமா நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் தக்க காலத்திலே இப்படியான நடவடிக்கைகளை எடுத்து மக்களை சமூகத்தை பாதுகாப்பதற்காக அயராது உழைக்கக்கூடியவர்களுக்கு நாம் அந்த நன்றியை அகில இலங்கை ஜெம்மியத்துலமா இந்த முதல் கட்டமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே உலகிலே இன்று ஏறக்குரிய நூத்தி நாடுகளுக்கு மேலாக இந்த நோய் கொரோனா வைரஸ் பரவியுள்ளதை நாம் அறிகிறோம் எனவே இதன் மூலமாக இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள் இதுவரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள் இப்படியான இந்த கட்டத்திலேதான் எம்முடைய நாட்டையும் இது விடவில்லை எம்முடைய நாட்டுக்கும் ஒரு வாரமாக ஒரு அவல நிலைமையிலே ஒரு சோதனையான ஒரு கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த கட்டங்களிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஐரோப்பிய நாடுகளில் ஏறக்குரிய ஒரு மாதம் ரெண்டு மாதத்திலே ஏற்பட்ட ஒரு பாதகமான விளைவு எம்முடைய நாட்டிலே ஒரு கடமைக்குள் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுதோ ஏறக்குரிய ஐம்பது அறுபதை தாண்டி போய்கொண்டிருக்கின்றது எனவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் உபதேசத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷமாக நாட்டுப்புறங்களிலே இரண்டு ஆறு மணியிலிருந்து திங்கக்கிழமை வரைக்கும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏன் இந்த நாட்டிலே பல கோடி ரூபாக்கள் நஷ்டத்திலே இப்படியான நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுத்திருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் விசேஷமாக வாலிபர்கள் நாட்டுப்புறங்களிலே நகர்ப்புறங்களிலே ஒன்று கூடி தேவையில்லாத விளையாட்டுகளிலும் பேஸ்புக்கிலும் அதேபோன்று வாட்ஸ்அப்பிலும் இப்படியாக காசு விளையாடுவதும் ஒன்று செய்து கரம் விளையாடுவதும் இப்படியான செயல்களில் ஈடுபடுவோம் என்றால் யாருக்கு நோய் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது எனவே மற்றவருக்கு தொத்திவிடும் நோய் அதிகரித்துவிடும் இந்த நேரம் கூத்தாடுகின்ற விளையாடுகின்ற கேலி பண்ணுகின்ற ஒரு நேரம் அல்ல ஒரு பயங்கரமான கட்டம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அதேபோன்று மரணங்களும் ஏற்படுவதற்கு இடம் உண்டும் அசௌகரியமான நிலைமைகள் நீடித்துவிடும் மானசீகமான முறையிலே தாக்கப்படுவோம் எனவே இப்படியான நிலைமைகள் ஏற்படாது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புத்திசாலி புத்திஜீவிகள் உடமாக்கல் மக்களை வழிகாட்டி ஒதுங்கி நாங்கள் இருந்துதான் இந்த நோய்க்கு பரிகாரம் பெற வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே எம்முடைய நாட்டுடைய அரசாங்கம் சுகாதார அமைச்சு பாதுகாப்புத்துறை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகளை நாம் செவிமடுத்து அவைகளுக்கு நாங்கள் வழிபட்டு நடப்போம் என்றால் கூடிய சீக்கிரம் இந்த நோயை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அன்பு ஒரு வித்தியாசமான ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நோய் உள்ளவர்கள் கையால் ஏதாவது ஒரு இடத்திலே பிடித்து விட்டால் அது பணமாக இருந்தாலும் சரிதான் அல்லது ஒரு இடத்திலே இருமிால் எச்சில் பட்டுவிட்டதென்றால் உடனடியாக அந்த மற்றவருக்கு அது பிடித்துவிடும் அது பிடித்துக் கொண்டால் நாம் வீட்டுக்கு போகின்ற பொழுது அல்லது வீட்டிலே சீனி வியாதி சுக பேசன் இருப்பார்கள் என்றால் அல்லது கன்சர் அல்லது கிட்னி வியாதி உள்ளவர்கள் முதிர்ந்தவர்கள் கடும் நோயாளிகள் உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அல்லது கற்பனை தாய்மார்கள் இருப்பார்கள் என்றால் அவசரமாக இவர்களுக்கு இந்த நோய் தொட்டுவிடும் அந்த நோய் தொட்டு விட்டது பிறகு அவர்கள் பெரும் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் இப்படியான வயது முடிந்தவர்களுக்குத்தான் இப்படியானவர்களுக்குத்தான் கூடிய சீக்கிரம் அந்த நோய் பாதித்து அவர்களுக்கு மரணத்துக்கே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டியிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த நோய்க்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை இதற்குரிய மருந்துதான் கொரோண்டைன் என்று சொல்லக்கூடிய தனிமைப்படுத்துதல் எனவே இதை நாங்கள் மிக கவனத்திலே எடுக்க வேண்டும் அதனாலேதான் அரசாங்கம் பல்கலைக்கழகம் முதல் பாடசாலைகள் மதரசாக்கள் ட்யூட்டரிகள் அதேபோன்று அனைத்துக்கும் விடுமுறை கொடுத்து அவர்கள் வீடுகளிலே தனிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் அரசாங்கம் விரும்புகின்றது அதனாலேதான் இப்பொழுது ஊரடங்கு சட்டமும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவைகளை நாங்கள் வழங்கி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் கூடிய சீக்கிரம் இந்த நோயை விட்டு நாங்கள் பாதுகாத்துக் முடியும் அன்புக்குரியவர்களே விசேஷமாக நாட்டுப்புறங்களிலேயும் நகர்ப்புறங்களிலேயும் இருக்கக்கூடிய வாலிபர்களும் விளங்கியவர்களும் கூட இப்படியான சட்டங்கள் வந்தும் அவர்கள் சில சட்டங்களை மதிக்காமல் அவர்கள் ஒளிந்து மறைந்து அவர்கள் சில கருமங்களை செய்ய பார்க்கின்றார்கள் அந்த பகுதியில் உள்ள பாதுகாப்புத்துறை அவர்கள் அவர்களுடைய அவர்களிடத்திலே அனுமதி பெற்றுக் கொண்டு சில விடயங்களை செய்ய பார்ப்பார்கள் ஆனால் அது அவர்களுக்கு நஷ்டமில்லை எமக்கு தான் நஷ்டம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்படியான கட்டத்திலே நாங்கள் இந்த விடயங்களிலே நாங்கள் விளங்க வேண்டிய ஒன்றுதான் அதாவது குவன்டைன் என்று சொல்லக்கூடிய தனிமைப்படுத்தும் விடயம் இது ஏழாம் நூற்றாண்டிலேஹி செல்லல்லாஹ் வலைவசெல்லாமர்கள் பேசியிருக்கிறார்கள் இந்த து இது பதினாலாம் நூற்றாண்டிலே இத்தாலியிலே வெனிஸில் நாற்பது நாட்கள் இப்படியான நோய் வந்த பொழுது அவர்கள் நடுக்கடலிலே நங்கூடமிட்டு கப்பலை நடுக்கடலில் நங்கூடமிட்டு அவர்கள் யாரும் நாட்டுக்குள்ளே புகழ முடியாது இப்படியாக ஒதுக்கி தனிமைப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இது போன்ற ஏராளமான ஆதாரங்கள் வரலாற்றிலே நிறைய இருந்து எனவே அன்புக்குரியவர்களே எம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் இப்படியான நோய் கூடிவிட்டது என்று சொன்னால் மருத்துவ துறையிலே மிக வெலகீனமான நாடு ஐசி வசதி இல்லாத குறைந்த ஒரு நாடு எம்முடைய நாடு அது மட்டுமல்லாமல் எம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே சகல துறையிலும் குறைந்த ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது வல்லரசுகள் கூட வல்லரசு நாடுகள் கூட இதை தாக்கி பிடிக்காமல் தவித்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாம் இந்த கட்டத்திலே நாங்கள் வழங்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்லாமல் இந்த நோய் நீடிக்கும் என்றால் மக்களுக்கு தொழில் செய்ய முடியாமல் போய்விடும் தொழிலுக்கு போக முடியாமல் போயிடும் அன்றாடம் கூலி தொழில் செய்யக்கூடியவர்கள் அன்றாடம் உழைத்து சாப்பிடக்கூடியவர்கள் நிறைய இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் கூட கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஒருமையுடைய கட்டத்தை அடைய வேண்டிய நிலைமை பஞ்ச நிலைமை ஏற்பட ஆரம்பித்துவிடும் எனவே இந்த பயங்கரமான நிலைமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமான இருந்தால் அரசாங்கமும் மருத்துவத்துறை சுகாதாரத்துறையும் வழங்கக்கூடிய ஆலோசனைகளை பெற்று நாம் இதற்கு உதவியாக அரசாங்கத்துக்கு இந்த துறைகளுக்கு உதவியாக இருப்போம் என்றால் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமைகளை விட்டு கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த கட்டத்திலே நாங்கள் விளங்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஆரம்பத்திலே சொல்லிக்காட்டியது போன்று எமக்கு வீடுகளிலே அமல்கள் செய்வதன் மூலமாக என்னென்ன நன்மை பள்ளிவாசலுக்கு சென்று கூட்டாக செய்கின்றோமோ அத்தனை நன்மைகளும் நம்முடைய வீடுகளிலிருந்து செய்யக்கூடிய அமல்களுக்கு கிடைக்கின்றது என்பதைத்தான்ஹி சல்லாஹ் ஒலேசல் சொல்லியிருக்கிறார்கள் மழை கடினமாக பெய்துவிட்டால் நபியுடைய காலத்திலே அஸ்தலா தூக்கி திகாரிக்கும் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிக்கப்படும் அன்பு கூறியவர்களே மழை சேர கூடிவிட்டாலே இப்படியான நிலைமை என்று சொல்லியிருந்தால் இந்த உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நிலைமையாக இருக்கிறது இந்த கட்டத்திலே நாம் சொல்லக்கூடிய அகில இங்கு ஜெம்மித்துல சொல்லக்கூடிய புத்திமதிகளை கேட்டு நாம் வீடுகளில் எம்முடைய நாங்கள் செய்து கொள்வதுதான் ஆரோக்கியமான நிலைமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் உலக சுகாதார துறையும் அதே போன்று உலகளாவிய மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு இப்படியாக அனைவர்களும் சொல்லிமதி என்னவென்றால் ஒதுங்கி தனித்து இருப்பதன் மூலம்தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் செயல்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அத்தோடு இந்த கட்டத்திலே நாம் வழங்க வேண்டும் இப்படியான ஒரு ஆரோக்கியமற்ற அசாதாரண சூழ்நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுதோ நோய்கள் கூடும் பொழுதோ அடைவ செல்லம் ஆத்மீக ரீதியாக எப்படி எங்களை வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் கருத்தில் எடுக்க வேண்டும் நோயை தருவதும் குணப்படுத்துவதும் அனைத்தும் அல்லாஹுடைய கையிலே இருக்கின்றது அன்பு கூறியவர்களே எந்த அளவுக்கு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவோமோ அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவோமோ அல்லாஹின் நாங்கள் திசை இந்த நேரத்திலே அல்லாஹ் என் கருணை காட்டுவான் அவன் அருள் புரிவான் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே அந்த அடிப்பாடுகளை தான் வரைவசிலம் அவர்கள் மேகம் கொஞ்சம் கருத்து விட்டால் கூட பள்ளிவாசலின் திரும்பி இருக்கிறார்கள் இப்பொழுது பள்ளிக்கு போக முடியாது வீடுகளில் எம்முடைய நேரங்களை நாங்கள் பிரயோசனப்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே எம்முடைய வீடுகளிலே மதரசாவில் இருந்து பிள்ளைகள் வந்திருப்பார்கள் எம்முடைய மக்களுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் நாம் தொழுகைகளை கூட இமாஞ்சமாத்த அவர்களை வைத்து வீடுகளில் தொழுது கொள்ள முடியும் அவர்கள் ஓதைய குரான்களை அதே போன்று சூறாக்களை நாங்களும் பாடமாக்க முடியும் முடியும் ஹதீஸ் கிதாபுகளை வாசிக்க முடியும் தரஜுமாக்களை வாசிக்க முடியும் இப்படியாக என்னென்ன நல்லமல்களில் ஈடுபட்டுகள் முன்பின் சுண்ணத்துகள் அதே போன்று லொஹா தொழுகைகள் இப்படியான தொழுகைகளை அதிகமாக வீடுகளில் தாய்மார்களும் அதேபோன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளும் வாலிபர்களும் அமல்களிலே இவாதத்துகளில் நல்ல விடயங்கள்ல மதரசாக்கள் செல்லக்கூடிய மாணவர்கள் கித்தாபுகளை முக்காலா செய்வதிலே முரளி பார்ப்பதிலே படிப்புடைய விஷயங்களிலே அவர்களுடைய காலங்களை கழிப்பதற்கு மூத்தவர்கள் முதியவர்கள் நாங்கள் வழிகாட்ட அன்புக்குரியவர்களே இப்படியாக நாங்கள் செய்வோம் என்று அமல்களின் பக்கம் ஈடுபடுவோம் என்றால் துவாக்களில் இஸ்பாக்களில் ஈடுபடுவோம் என்றால் கூடிய சீக்கிரம் அல்லாஹு இந்த நோயை விட்டும் எம்மையும் முடிய சமூகத்தையும் இந்த நாட்டையும் உலகளாவிய மக்களையும் நிச்சயமாக பாதுகாப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை அன்புக்குரியவர்களே சிறப்பான வஜபுடைய மாதம் மதராஜுடைய மாதம் அரைவசல்ல ஏழு வானங்கள் தாண்டி அல்லாஹுவை தரிசனம் இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகை தரப்பட்ட மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த விடயத்திலே நாங்கள் யாரெல்லாம் என்னென்ன பாவச்சியல்கள் இருக்கிறோமோ அந்த பாவச்சிகளை விட்டு ஒதுங்கி நாங்கள் ஏந்தளவு முடியுமான அளவு நல்ல மல்களின் பக்கம் ஈடுபட வேண்டும் அதே நேரத்திலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வசதியுள்ளவர்கள் இந்த நேரத்தில் கூடி வேலை செய்யக்கூடியவர்கள் சாப்பிடுவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்போம் என்று கூட பார்க்கின்ற நேரத்திலே கீழ் இதே போல சுகமாக்கத்துல நிறைந்துள்ளவர்கள் எடுக்கிறார்கள் ஏழைகள் மன வருத்தோடு இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இப்படியான நேரத்தில் பக்கத்தில் உள்ளவர்கள் அது அந்நிய மதத்தவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தார்கள் இன பந்துகள் அதே சகோதர சகோதரிகளுக்கு முடியுமான தேடி போய் அவர்கள் கஷ்டமானவர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை எடுத்துக் கொள்ளுங்க என்று நாங்கள் சதக்காக்களை கொடுப்போம் என்றால் நிச்சயமாக எங்களை சதக்கா இருக்குதே எழுபது விதமான பலாய் முசிபத்துகளை விட்டும் எங்களை பாதுகாக்கும் பாபம் என சொர் எழுபது விதமான கெடுதைகளை விட்டும் பாதுகாக்கும் என்று சல்லல்லாஹூ ஒரைவு செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில நாம் அந்த நேரத்தில் ஏழை மக்கள் இருப்பாங்க அண்டாடம் தொழில் செய்ய கஷ்டத்தில் நிலைப்பாடு என்ன என்று அப்படியான உதவி உபகாரம் செய்ய வேண்டும் எனவேண்டும் அதே போன்று அல்ல அகில மூலமாக வழிகாட்டப்பட்ட இந்த துக்கள் அதிகமாக வீடுகள் இருந்து நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் எனவே இப்படியான நிலைப்பாடுகள்ல நாம் பாதுகாப்பாக தரப்படக்கூடிய உபதேசங்கள் ஏற்று வீடுகளில் இருந்து வெளியிலே வந்தாலும் கைகளை அடிக்கடி சவர்காலம் போன்ற கைகளை போட்டு கழுவிக்கொண்டு எம்முடைய செயல்பாடுகளை செய்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹருடைய உதவியை பெறுவோம் ஆலோச சுகாதாரத்துறையுடைய ஜெமியத்துலமாவுடைய வழிகாட்டுகளை பெற்றுக் கொள்வோம் அதைக் கொண்டு இந்த நோயை விட்டு இல்லாமல் கொள்ள முடியும் எனவே வல்ல எல்லாம் எம் பாவங்களை மன்னித்து எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக யாரெல்லாம் பொருந்திக் கொள்வாயாக எம்மை கபூர் செய்து கொள்வார் ஏற்பட்டிருக்கூடிய நிலைமைகளை கூடிய சீக்கிரம் சுகமடைய செய்வாயாக அவர்களுக்கு வாழ்க்கை ஆதாரத்தில் உதவிகளை பெற்றுக் கொள்ள திருபே செய்வாயாக வறுமையின் மூலமாக கஷ்டப்படுகின்றவர்கள் உலகளாவியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த நிலைமைகளை சீராக்கி வைப்பாய் நாட்டிலே வாழக்கூடிய அதே போன்று கிறிஸ்தவ மக்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கு ஒற்றுமையோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு நீ அனுபூர்வாயாக எம்முடைய வாக்களை அங்கீகரிப்பாய் நான்